பதினைந்து சாயிப்பின் யசீது ரதி அல்லாஹின் அவர்கள் கூறியதாவது மக்கள் பெருகிய போது ஜும்மா நாளில் இரண்டாம் அறிவிப்பை உஸ்மான் ரதி அல்லாஹன் ஏற்படுத்தினார்கள் அதற்கு இமாம் அமரும் போது வாங்க சொல்வது மட்டுமே இருந்தது